தலைப்பு எப்போதென்றால் என் மனம் என்றும் உன்வசம் உயரப்போகும் போது உதவும் உறவை விட விழும்போது தாங்கும் உறவே சிறந்தது அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதீர்கள் உங்கள் வாழ்க்கை பதிலாக சொல்லுங்கள் உங்கள் தலை நிமர நிமர அவர்கள் தலை குனிந்தே தீர்வார்கள் அன்புடன் நட்டினையின் கவிதைச் சாரலுக்காக புத்தூர்ஜி ரேவதி கணேசன்